வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் 27 இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு உலகை சுற்றும் முதலாவது பயணத்தை நோவா ஸ்காட்டியாவைச் சேர்ந்த ஜோஸ்வா ஸ்லோகம் வெற்றிகரமாக முடித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கிரிக்கெட்டில் ஏ இஜே என்பவர் ஆட்டமிழக்காமல் 628 ஓட்டங்களை எடுத்து சாதனை புரிந்தார் இந்த சாதனை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரணவ் தன்வேத் என்ற இந்திய மாணவனால் முறையடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ருமேனியாவில் லாசி நகரில் யூதர்களுக்கு எதிரான படுகொலைகள் ஆரம்பமானது இதில் குறைந்தது பதிமூன்றாயிரத்தி இருநூற்றி யூதர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு கொரிய போரில் போரிட அமெரிக்கா தனது படைகளை அனுப்ப தீர்மானித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியத்தின் முதலாவது அணுமின் நிலையம் ஒபினிக்ஸ் நகரில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் உருவாக்கப்பட்டது 19.57 தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு அமெரிக்காவின் டெக்சாஸ் மற்றும் லூசியானா எல்லையை தாக்கிய கடும் சூறாவளியில் நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் 19.73 தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு உருகுவேயில் ஜான் மரியா போர்டாபெரி என்ற அதிபர் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு சர்வாதிகார ஆட்சியை நிறுவினார்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்லோவேனியா தனது விடுதலையை அறிவித்த இரண்டாம் நாளில் யூகோஸ்லவியா அதன் மீது படையெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையம் திறக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இங்கிலாந்து பிரதமர் டோனி பிளேர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டுகள் அவர் இந்த பதவியை வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இஆர் பிரைத் வைட் கயானா அமெரிக்க புதின எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அகிலன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டமினிக் ஜீவா ஈழத்து எழுத்தாளர் இதழ் ஆசிரியர் ஆயிரத்தி ஆண்டு ராகுல் தேவ்பர்மன் இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு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 இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சாம் சாம் மானேக்ஸா இந்திய இராணுவ தளபதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இ முருகையின் ஈழத்து கவிஞர் இந்நாளின் சிறப்புகள் கனடா நாட்டில் பல் கலாச்சார நாள் மற்றும் சிபூத்தி விடுதலை நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே